பனு குரைலா போர் பனு குரேலா இந்த போர் ஹிஜ்ரி ஐந்து துல்காதா மாதத்தில் நடைபெற்றது அகழ் போர் முடிந்து நபிசலா அலிவசலாம் அவர்கள் மதினாவிற்கு திரும்பினார்கள் அன்று அவர்கள் தமது மனைவி உம்மு சலமாவின் வீட்டில் மதிய வேளையில் குளித்து கொண்டிருந்த போது வானவர் ஜிப்ரில் அலிஹலாத்துவசலாம் நபி அவர்களை சந்தித்து என்ன நீங்கள் உங்களது ஆயுதத்தை கீழே வைத்து நிச்சயமாக வானவர்கள் தங்களின் ஆயுதங்களை இன்னும் கீழே வைக்கவில்லை நான் இப்போதுதான் எதிரிகளை விரட்டி விட்டு வருகிறேன் நீங்கள் உங்கள் தோழர்களுடன் குறைலாவினர்களை நோக்கி புறப்படுங்கள் உங்களுக்கு முன் நான் சென்று அவர்களுடைய கோட்டைகளை அசைக்கிறேன் அவர்களின் உள்ளங்களில் பயத்தை ஏற்படுத்துகிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து வானவர்களின் ஒரு கூட்டத்துடன் புறப்பட்டார் நபி சொல்லல்லாஹ் அலிவஸ்லம் அவர்கள் ஒருவரை அனுப்பி மக்களுக்கு மத்தியில் அறிவிக்க கூறினார்கள் யார் கட்டளையை கேட்டு கீழ்ப்படைந்து நடக்கிறாரோ அவர் அசு தொழுகை குறைலாவினரிடம் சென்றுதான் தொழ வேண்டும் அதாவது உடனடியாக இங்கிருந்து குரேலாவினரை நோக்கி புறப்பட வேண்டும் என்று கூறினார்கள் மதினாவில் அப்துல்லா இவ் உம்மு மக்தூமை பொறுப்பாளராக நியமித்துவிட்டு நபி அவர்கள் புறப்பட்டார்கள் போர்கக்கூடிய அலியிடம் வழங்கி அவரை அவசரமாக முன்கூட்டி அனுப்பி வைத்தார்கள் அலிரோதி அல்லாஹான்கு படையுடன் குரேலாவினரின் கோட்டையை சென்றடைந்தார்கள் அங்கிருந்த யூதர்கள் அலிரோதயு அல்லாஹான்கு காதில் படும்படியாக நபி அவர்களை கடுமையாக இயசினார்கள்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 மதினாவிலேயே அசுறு தொழுதுவிட்டு புறப்படலாம் என யாரும் தாமதித்துவிடக்கூடாது என்ற கருத்தில் தான் நபிசல்லா ஹலிவஸ்லம் அவர்கள் குறைலா சென்று அசறு தொழ வேண்டுமென கூறினார்கள் தொழுகை நேரத்தை தவற விடுவது நபி நோக்கமல்ல என்று கூறிவிட்டு சிலர் வழியிலேயே அசறு தொழுகையை நிறைவேற்றினார்கள் இவர்களைத் தவிர மற்றவர்கள் நபி அவர்கள் கூறியபடி குறைலா சென்று அசறு தொழுகையை நிறைவேற்றினார்கள்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 முஸ்லீம்களின் முற்றுகை கடுமையாக இருந்ததைக் கண்ட வினரின் தலைவன் காபிப் அசத் தனது மக்களிடம் மூன்று கருத்துக்களை முன்வைத்தான் ஒன்று அனைவரும் முஸ்லீமாகி முகம்மதுடைய மார்க்கத்தில் சேர்வது அப்படி சேர்ந்தால் நாம் நமது உயிர் பொருள் பிள்ளைகள் பெண்கள் அனைவரையும் பாதுகாத்து கொள்ளலாம் அல்லாஹுவின் மீது சத்தியமாக முகமது அல்லாஹுவின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட தூதர் என்பதும் அவரை பற்றி தௌராத்தில் கூறப்பட்டிருக்கிறது என்பதும் உங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும்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 அதில் எந்த ஒன்றையும் யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இதனால் க கடும் கோபமடைந்து உங்களில் ஒருவர் கூட வாழ்நாளில் ஒரு நாளும் உறுதியுடன் வாழ்ந்ததில்லை என்று கடுகெடுத்தார் குரலாவினர் இவ்வாறு தங்களது தலைவர் காவுடைய எந்த ஆலோசனையும் ஏற்றுக்கொள்ளவில்லை இறுதியாக நபி அவர்கள் கூறும் தீர்ப்பையை ஏற்றுக்கொள்ள நிர்பந்தத்திற்கு ஆளானார்கள் இருப்பினும் சரணடைவதற்கு முன்னால் நபி சதல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்கள் தங்களுக்கு என்ன தீர்ப்பளிப்பார்கள் என்பதை தெரிந்து கொள்ள தங்களுக்கு நண்பர்களாக இருந்த சில முஸ்லிம்களுடன் தொடர்பு கொண்டு அறிய விரும்பினார்கள் ஆகவே நபி அவர்களிடம் தூதனுப்பி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 அவர்கள் அபுல் நாங்கள் நபி அவர்களின் தீர்ப்பை ஏற்றுக்கொண்டால் நபி அவர்கள் எங்களுக்கு என்ன தீர்ப்பளிப்பார்கள் என்றார்கள் அப்போது அபுல் உபாபா தனது கழுத்தை சீவுவது போல் செய்து காட்டி அந்த தீர்ப்பு கொலை என்று சூசவமாக கூறினார் நபி சல்லாஹ் அலைவாசலம் அவர்களின் இந்த ரகசிய முடிவை வெளிப்படுத்தி தவறு செய்துவிட்டோம் அல்லாஹுக்குமானது தூதர்க்கும் மோசடி செய்துவிட்டோம் என்று அபுல் உணர்ந்தார் வருந்தினார் எனவே நபி அவர்களை செல்லாமல் மஸ்ஜித் நபவிக்கு சென்று தன்னை ஒரு தூணுடன்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 உணவு பற்றாக்குறையால் கடுமையான பசிக்கு ஆளாகி துன்பத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தார்கள் போரில் தொடர்ந்து ஈடுபட்டிருந்ததால் அதிகமான களை புற்றிருந்தார்கள் ஆக இந்த சூழ்நிலையில் முஸ்லிம்களின் மீது முற்றுகை நீடித்தாலும் அதை தாங்கும் சக்தி யூதர்களிடம் இருந்தும் அவர்கள் துணியவில்லை அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் பயத்தை ஏற்படுத்தினான் அவர்கள் நிலைகுலைந்தார்கள் அலி இப் அபு தாலிப் ஜுபேர் இப்னா அவ்வாம் ரதுல்லா ஹான்ஹும் இருவரும் முஸ்லிம்களுக்கு முன் நின்று வீரமூட்டினார்கள்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 நபி அவர்கள் இவர்கள் குறித்து தீர்ப்பளிக்கும் உரிமையை சாத் இப்னு முஹாதிடம் ஒப்படைக்கிறேன் என்றவுடன் ஹவுஸ் கூட்டத்தினர் அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள் நபி சொல்லுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சாத் இப்னு முஹாத் ரொதி அல்லாஹ் அவர்களை அழைத்து வர ஆள் அனுப்பினார்கள் சாத் இப்னு முஹாத் ரொதி அல்லாஹ் அன்ஹூ அகழ் அம்பு தைத்து விட்டதின் காரணமாக நபி அவர்களுடன் வர முடியாமல் மதினாவில் தங்கிவிட்டார்கள் அவர்கள் ஒரு கழுதையில் நபி அவர்களிடம் அழைத்து வரப்பட்டார்கள் அவர் வந்து கொண்டிருக்கும் போதே அங்கிருந்தவர்கள் அவரைச் சுற்றி சாகதே உம்மிடம் ஒப்பந்தம் செய்திருந்த இந்த யூதர்கள் விஷயத்தில் அழகிய தீர்ப்பை கூறுவாயாக அவர்களுக்கு உதவி புரிவாயாக நீ அவர்களுக்கு ஏற்று தீர்ப்பு வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் நபியவர்கள் உன்னை தீர்ப்பளிக்கும்படி அழைத்திருக்கிறார்கள் என்று கூறினார்கள் ஆனால் சாதரது அல்லாஹ் அன்கு அவர்களின் எந்த பேச்சுக்கும் பதில் சொல்லவில்லை குழுமி இருந்த மக்கள் சாதையை மிக அதிகமாக தொந்தரவு செய்ததுடன் சாதரது அல்லாஹ் அன்கு இப்போதுதான் அல்லாஹுவின் விஷயத்தில் பழிப்பவர்களின் பழிப்பை பொருட்படுத்தாமல் இருக்க இந்த சாதுக்கு நேரம் வந்துள்ளது என்றார் சாதரது அல்லாஹ் அனுகு அவர்களின் இந்த துணிவு மிக்க சொல்லால் இருந்த மக்கள் யூதர்களின் விஷயத்தில் சாதரது அல்லாஹ் அன்கு முடிவு என்னவாக இருக்கும் என்பதை புரிந்து அதாவது யூதர்களை கொல்ல வேண்டும் என்ற உறுதியில் சாதர் லதியுல்லாஹ் ஹன்கு இருக்கிறார் என்பது அவரது பேச்சிலிருந்து தெரிய வந்தது இதனால் சகதர் அதியுல்லாஹாஹாஹாஹாஹ் வான்கு தங்களது தீர்ப்பை வெளிப்படையாக கூறுவதற்கு முன்பாகவே யூதர்கள் கொல்லப்பட போகிறார்கள் என்ற செய்தியை மக்கள் மதினாவாசிகளுக்கு தெரிவித்தார்கள் சகதர் அதி அல்லாஹ் வான்கு நபி சொல்லாஹ் அலிஹ் வஸ்லம் அவர்கள் இருக்கும் இடத்தை அடைந்தபோது நபி அவர்கள் தங்களது தோழர்களிடம் உங்களது தலைவரை எழுந்து சென்று அழைத்து வாருங்கள் என்று கூறினார்கள் நபி தோழர்கள் சாதை கழுதையிலிருந்து இறக்கி அழைத்து வந்தவுடன் சாதே இந்த யூதர்கள் உமது தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள் என்றார்கள் அப்போது சாதரவதியோல்லாக் அன்கு எனது தீர்ப்பு அவர்கள் விஷயத்தில் செல்லுபடியாகுமா என்று கேட்டார்கள் அதற்கு மற்றவர்கள் ஆம் செல்லுபடியாகும் என்றார்கள் பிறகு சாதரவதியாஹ் அன்கு முஸ்லீம்களின் மீது எனது தீர்ப்பு செல்லுபடியாகுமா என்று கேட்டார்கள் மக்கள் ஆம் என்றார்கள்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 ஏழு வானங்களுக்கு மேலிருக்கும் அல்லாஹவின் தீர்ப்பை நீங்கள் இவர்கள் விஷயத்தில் வழங்கிவிட்டீர்கள் என்று கூறினார்கள் உண்மையில் சாதரோதி அல்லாஹன் குறிய தீர்ப்பு மிக நீதமானதே முற்றிலும் நேர்மையானதே ஏனென்றால்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 இந்த தீர்ப்புக்கு பின் நபி சொல்லல்லாஹ் அலி வஸ்லமர்கள் நசார் கிளையைச் சேர்ந்த பின்துல் ஹாரிஸ் என்ற பெண்ணின் வீட்டில் யூதர்களை அழைத்து வைக்க கட்டளையிட்டார்கள் பின் அவர்களுக்காக மதினாவின் கடை தெருவில் பெரும் அகழ் தோண்டப்பட்டது பின் ஒவ்வொருவராக அழைத்து வரப்பட்டு அக்குழியில் வைத்து தலை வெட்டப்பட்டது பிறகு அதிலேயே புதைக்கப்பட்டார்கள் இவ்வாறு ஒவ்வொருவராக அழைத்துச் செல்லப்படும்போது அடைபட்டிருந்த சிலர் தங்களது தலைவன் காபிடம் தலைவரே எங்களை அழைத்து சென்று இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றார்கள் கா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 முஸ்லிம்களை அழிப்பதற்காக குவிந்த இராணுவங்களுக்கும் உதவியும் செய்தார்கள் அந்த நேரம் முஸ்லிம்களுக்கு மிகச் சிரமமான நேரமாக இருந்தது ஆகவே யூதர்கள் இந்த செயல்பாடுகளின் காரணமாக மாபெரும் குற்றவாளிகளாவர் எனவே அவர்களை முற்றிலும் கொன்றுவிடுவதுதான் சரியான தீர்ப்பாக இருந்தது இந்த குரேலா யூதர்களுடன் நளிர் யூதர்களைச் சேர்ந்த கொடிய ஷைத்தான் ஹை இப்னா அக்தப் என்பவனும் கொலை செய்யப்பட்டான் இவன் நமது அன்னை சஃபியார் உதயோல்லா ஹான்ஹா அவர்களின் தந்தையாவான் இவன்தான் இப்போரின் போது முஸ்லிம்களுடனான ஒப்பந்தத்தை முறித்து கொள்ளும்படி காவ் இப்னு அஸ் அதை தூண்டினான் இதன் விவரத்தை முன்பே நாம் கூறியிருக்கிறோம் குரேஷி மற்றும் கத்பான் இனத்தவர்கள் போரிலிருந்து திரும்பிச் சென்ற பின் ஹை இப்னா அக்தப்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 தன்னை கொன்றதற்கு பின் தனது ஆடைகளை முஸ்லீம்கள் எடுத்து கொள்ளக்கூடாது என்பதற்காக அனைத்து பக்கங்களிலும் விரல்கள் நுனியளவிற்கு கிழித்து ஓட்டையிட்டு கொண்டான் நபி அருகில் இவனை அழைத்து வந்தபோது அவன் நபி பார்த்து உன்னை பகைத்து நான் என்னை இகழவில்லை இருப்பினும் அல்லாஹுடன் மோதி தோற்றுவிடுவான் என்பது எனக்கு தெரியும் என்று கூறிவிட்டு மக்களே அல்லாஹுவின் கட்டரையைப் பற்றி நான் கவலைப்படவில்லை இது போன்ற சோதனைகளையும் போர்களையும் அல்லாஹ் இஸ்ரவேலர்கள் யூதர்கள் மீது விதித்து விட்டான் என்று கூறினான் பிறகு தலை வெட்டப்பட்டது கல்லாத் இவனு சுவை தொழையொல்லாக அன்கு என்ற நவித்தோழரை ஒரு யூத மாவாட்டும் திருகையால் கொன்றுவிட்டாள் எனவே அந்த பெண்ணையும் பழிக்கு கொல்லப்பட்டது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 காலாட்படையைச் சேர்ந்தவர்களுக்கு ஒரு பங்கும் என நபியவர்கள் பங்கு வைத்தார்கள் சாத் இம்னு ஜெயித் ரோதையுல்லாஹோ அங்கு என்ற அன்சாரி தோழரின் தலைமையில் கைதிகளை விற்று ஒரு குழுவை நபியவர்கள் நஜீதுக்கு அனுப்பினார்கள் அவர்கள் அங்கு சென்று கைதிகளை விற்று குதிரைகளையும் ஆயுதங்களையும் வாங்கி வந்தார்கள்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 அங்கு சென்று பார்க்கையில் சாது லதியு அல்லாஹ் அவர்களின் காயம் உடைந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது இறுதியில் அவர்கள் அக்காயத்தினாலேயே இறந்து விட்டார்கள் ஆதாரம் சஹி உல் புகாரி சாது இப்னு முஹாது அது அல்லாஹ் அவர்களின் மரணத்திற்கு அல்லாஹுவின் ஆர்ஷே குலுங்கியது என்று நபி சொல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் கூறினார்கள் ஆதாரம் சஹி உல் புகாரி சஹி முஸ்லீம் இப்னு முஹாதின் ஜனாசாவை பிரேதத்தை சுமந்து சென்றபோது அது மிக லேசாக இருந்தது நயவஞ்சகர்கள் என்ன இவரது ஜனாசா இவ்வளவு லேசாக உள்ளதே என்றார்கள் அதற்கு நபி சொல்லாஹ் அலிவசலம் அவர்கள் நிச்சயமாக வானவர்கள் அதை சுமந்து செல்கிறார்கள் என்றார்கள் ஆதாரம் சுனனு தீர்மிதி குரெலாவினரை முற்றுகையிட்டிருந்தபோது கல்லாத் இப்னு சுவைத் ரொதியுல்லா ஹான்ஹு என்ற நபித்தோழர் யூதப்பின் ஒருத்தியால் கொல்லப்பட்டார் மேலும் உக்காஷாவின் சகோதரர் அபு சினான் இப்னு மிக்சன் ரொதியுல்லா ஹான்ஹு என்பவரும் முற்றுகையின் காலத்தில் இறந்தார்கள் அபுல் உபாபா இரவுகள் தூணியிலே தன்னை கட்டி ஒவ்வொரு தொழுகையின் நேரத்திலும் அவரது மனைவி அவரை அவிழ்த்து விடுவார் அவர் தொழுது முடித்தவுடன் மீண்டும் தன்னை தூணில் கட்டிக்கொள்வார் நபி சொல்லாஹ் ஹலிவஸ்லம் அவர்கள் ஓர் இரவு உம்மு சலமாவின் வீட்டில் இருந்தபோது அதிகாலை சஹர் நேரத்தில் அபு பாவ மன்னிப்பு தொடர்பான வசனம் இறங்கியது அபு சலமா ஹன்கா தனது அறையின் வாசலை நின்றவாறு அபு லுபாபாவே நீங்கள் நற்செய்தி பெற்று கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான் என்று கூறினார் இச்செய்தியை கெட்ட மக்கள் அவரை அவிழ்த்து விடுவதற்காக அவரை நோக்கி விரைந்தார்கள் ஆனால் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களைத் தவிர தன்னை வேறு யாரும் அவிழ்க்க கூடாது என்று மறுத்துவிட்டதால் நபி அவர்கள் சுமுக தொழுவிக்கு வந்தபோது அவரை அவிழ்த்து விட்டார்கள் இந்த போர் ஹிஜ்ரி ஐந்து துல்காதா மாதத்தில் நடைபெற்றது முற்றுகை மொத்தம் இருபத்தைந்து இரவுகள் நீடித்தது